எது தேவையோ அது தாயாருக்குதான் தெரியும் குழந்தைகளுக்கு தெரியாது எந்த காலத்தில் இது தேவைங்கறதும் தாயாருக்கு தான் தெரியும் அழும் எதுக்காக அழகு பசிக்காக அழகுதாங்க அழகுதா இல்ல மலமூத்த விசனம் பண்ணி சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக அழகுதா குழந்தைக்கு தெரியாது அம்மா அவருக்குதான் தெரியும் அந்த மாதிரி எந்த குழந்தைக்கு எது வேணும் எந்த காலத்தில் என்ன வேணும் அது அவளுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நாமல்லாம் குழந்தைகளா இருக்கக்கூடிய நமக்கு யாராருக்கு எந்தெந்த சமயத்தில் எதோ அனுகிரகம் பண்ணும்னு அவளுக்குதான் தெரியும் அப்படி பார்த்து அனுகிரகம் என்றாலாம் தாயாரா ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய வரதேவத அவிஜ்தி ஜடான சைதன்யஸ்தபகமகரந்திருதிமணிகுணிக ஜன்மஜலு வித்தூடியவர்களுக்கு ஒரு தீவிர ஒரு பெரிய நகரம் இருந்து ஐலாண்ட்ல ஒரு பெரிய நகரம் இருந்துருத்தன அந்த தீவிர சூரியோதயமான ரொம்ப விசேஷமா பிரகாசமா தெரியும் ஏன்னா யூ ஆர் நாட் பை லேண்ட் ஆன் ஆல் சைட் அஜானம் என்ற இருட்டு நிரம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வித்தையை கொடுக்கக்கூடிய சூரிய நாட்டமா ஞான சூரிய நாட்டமா அவள் அனுகூலம் அதாவது திமிடம்தான் இருட்டு மிகிம் சொன்ன சூரியன் அர்த்தம் அந்த இருக்கூடிய இருட்டை போக்கிடிய இருக்கிறது நாற்பது பல்பா போற லைட் வருது ஒரு தீபத்தை வெளிச்சம் வருது உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்குறதுக்கு தான் ரொம்ப பிரயத்னம் அது ஞானசூரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் தான் அந்த இருட்டை போக்கி வைக்கணும் ஜதிஜி வித்தவர்களுக்கு வித்தியை கொடுத்து அனுகூலம் என்று அழம்பு ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் காளிதாசன் தான் காளிதாசன் மாடுமைக்கூடிய ஒரு இடையனா இருந்தான்னு ஒரு சரித்திரம் செல்லுவ காஷ்மீர் தேசத்துல ஒரு ராஜகுமாரி நல்ல விதுசியா இருந்து விதுஷிங்கிறது வித்வானுக்கு ஸ்ரீலிங்கம் சொல்லும விஷா என்ன தெரியணுமே பல விதுசிகள் இருக்கலாம் தெரிய விதுஷியா நல்ல வித்வத்தை கூட வர வேண்டிய விதயம் மாத்திரம் இல்லை தன்னை வாதத்தை யாராவது ஜெயிச்சா அவளை தான் விவாகம் பண்ணிப்பேன் போட்டுவிட்ட அவ ரொம்ப ரூபதி அவளுடைய அழக பார்த்து அவளை விவாகம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு பல பேர் ராஜகுமாரர்கள் தண்டனை மானபங்கம் இப்படி மானபங்கம் அடைஞ்ச ஒரு சில மந்திரிகள் இவளுடைய கொட்டத்தை ஏதாவது அடக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகத்தோடு இருந்தாள் எங்கயோ மாலுமே சென்று இருக்கக்கூடிய இடையாட்டமா இருந்த இந்த காலிதாசன அப்ப காதாசன ஆகல அவன் சும்மா ஒரு ஊர் பேர் தெரியாத அனாமதேயமா ஒரு இடையனா இருக்கக்கூடிய அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இவளுக்கு நல்ல மங்களஸ்தானங்கள் பண்ணி வச்சு நல்ல மயில் கண் பத்தாரெல்லாம் எடுத்து கட்டி வஸ்திரேர வபுஷா வாசா வித்தியா வினயா அப்படின்னு அஞ்சு லட்சணங்கள் சொன்னாள் வித்வானுக்கு முதல்வர் சதசோர் அடைகிற போது அவர் தெரியாம ஒரு புதுஷா வித்வானம் என்ன பாண்டித்ய இருக்கு என்ன வித்வத்து பொது ஜனங்களுக்கு மகா பெரிய சமயம் முடியாது ஒவ்வொரு கிஷமும் அவளை முடியாதான் இருக்கு திருவெல்லி அடிக்கடி ரெஃபர் பண்ணுவேன் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா பெரியவா உத்தரவு சௌரியமாவது உன்னைய சித்தமா இருக்கேன்னு சொல்லி பத்தொன்பது வருஷம் ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு ஏன்னா கோகுலாஷ்டமின் போது பூர்வாசிரமத்தில் அவ பண்ற சார்தம் வரும் அந்த சாதம் வருதேன்னு சொன்னாலும் காஞ்சிபுரத்திலேயே சாதத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி விட்டு சாதத்தி பெரியவா சொல்லி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணிக்கு பாகவத பாராயணம் போய் மறுபடியும் அதுக்கப்புறம் அவன் வந்து பிரவச்சனும் இப்படி பத்தொன்பது வருஷம் அவ பெரிய எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கங்கெல்லாம் சப்திருக்கா பெரியவா சொல்லி பெரியவா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப அனுகுணம் இருக்கா அவங்க சமயம் அங்க ரொம்ப எளிமையா இருப்பாட்டு இப்பவும் அப்படிதான் பொருளாதார ரீதியான காலம் ஏதோ ஒரு வேஷியை கட்டினு அந்த யாரோத்த நிறைய வேஷ்டி வயல் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சின்னு பெரிய வாழ்கிட்ட அப்ப இவர் பக்கத்துல இருந்தார் பொருளுக்கு ஆங்கில சாஸ்திரவா பூர்வா சமத்துல வெள்ள அவருக்கு ஒரு முதல்ல ஒரு வேஷ்டியை கொடுப்ப அப்படின்னாலும் தெரியுவா பெரிய விவான்கள் விசாரதர் அப்படின்னு மகா தெரிவா சர்வசாஸ்திர விசாரத அது தொழிலிண்ட சொல்ற போது சொன்னா அதனால என்ன அப்படி சொன்ன அர்த்தம் இல்லை இவாளுடைய விநியட்ல என்ன சொல்ற அது பாகவதூபா பிரபோதாஸ்திரா கதா பிரகாசி இருக்கணும் சர்வசாஸ்திர விசாரத பெரியவாக்கு அவரு சத்தியம் தானே அந்த ஒரு சந்தேகம் கிடையாது அப்படி வஸ்திரத்தால் தான் உலகத்துல ஜட்ஜு பண்ணுவாங்க சாதாரணமா இருந்தா தெரியாது மகான்கள் கேட்டு இருப்ப ஊரை ஏமாத்துறதுக்காகவே பெருமை தெரியப்படாதுங்கிறதுக்காக இப்படி குப்ப மோட்டல போய் படுத்திட்டு இருப்பான் வா திருவண்ணாமலையில மகான் சேஷாதி சுவாமிகள் பெரிய மகான் இருந்தாரு அவ பயிற்சி மட்டுமா வேஷம் போடுவாங்க ஒரு வேறு யாரும் ஒரு பரம ஏழையான சாக்கடையில போய் இந்த வஸ்திரம் அடையாளமே தெரியாதபடி பண்ணிட்டு அப்படி நூறு சம்பவம் சொல்றேன் இப்ப சமீபத்தில் கும்பகோணத்துல ஒரு பக்தர் பேசுங்க முடிகுண்டான் அவருக்கு ஊரு முடிதன் நாள் ஒரு பெரிய தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருந்தார் எனக்கே தெரிஞ்சு அவர் பல வருஷம் முடிவு நாள் பிரச்சனை பண்ணும்போது தங்கி இருந்த சுந்தரேஷாஸ்திரும் ஒரு பெரிய வித்வான் இருந்த அவர் நிறைய படிச்சிருக்க பெரிய வாழ்த்த முத முதல்ல அவருக்கு பக்தி வரலையா அப்புறம் ரெண்டு மூணு சம்பவங்கள்ல பெரியவாட்டில குற்ற மாதிரி பண்ணபுறம் தான் சரணாகி அதுன்னு அவரே அவர் வாழ்க்கால சொல்லிருக்க பெரிய கௌபீரம் போறார்கள் அப்படின்னு நினைச்சாரா அன்னைக்கு அப்படியே கைட்டு போட்டு கௌதீரத்தோட பாடம் ஒன்றரை மணி நேரம் பாடம் சொன்னாலும் சாஸ்திரபாலம் ஒன்றரை சொன்னா கௌபீனத்தோட நினைச்சிடம் கிராமத்துக்கு நீங்க வேதம் அத்தியன கும்பம் அப்படின்னு இவர சொல்லிருக்கா இவருக்கு மேனால போயிருந்தா பெரியவா சன்னியாசி இருக்கா பல்லத்துல போனோம் இவருடைய வாதம் அதனால நாம போய் பூர்ணகம இருந்தாலும் அவள் பந்துக்கள் சொல்றாடே அவள் டிஸ்ப்ளீஸ் ஏதோ பூர்ணகூமம் கொடுக்கலான்னு வேண்டா அத போய் சேர்ந்திருக்க பூர்ணகுமத்த வச்சு போது பெரியவா அங்கே வந்த உடனே கணி ஆடை காட்டினாலும் வேற பக்கத்தில் மனத்து சாஸ்திரம் ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னார நீ மனசுல மனப்பூர்வமா கொடுக்கணும்னு நினைச்சது வரல அதுக்காக நீ கொடுக்க வேண்டாம் வேற ஒருத்தர் கொடுத்து கொடுக்க முடியாது செஞ்சுட்டேன் இப்படித்தான் மனசுல நினைச்சத எல்லாத்தையும் ஞானியாட்டமா வாசல்றா அப்படின்னு அப்புறமா தான் ஒரே அசனாகுது எனக்கு மூணு சம்பவம் சொல்றேன் மூணாவது சம்பவம் அவன் வந்து பெறதுக்காக போனா ஒரு உண்டியல் காட்டினாலும் அதை போடு அதாவது நான் சன்னியாசியா இல்லையாலே உனக்கு சந்தேகமா இருக்கு உண்மையான சன்னியாசி பணத்தை போடலாமா அது போய் உண்டியல போட்டுடும் அப்படின்னு சொல்லாமல் இப்படி எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்து இன்னொரு சமயத்துல என்ன பண்ணா ஒன்பது ஸ்லோகங்கள் எழுதி நவரத்னாதிக்கும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும்படி ஒன்பது ஸ்லோகங்கள் எழுதினாதா சமர்ப்பணம் தரிக்கிறதுக்கு நான் யோகியம் இல்லைன்னு நானும் சன்னியாசி நவரத்னால உலகம் கூட போட்டு எல்லாம் நெருங்கி பல குடும்பங்களுக்கு அவ ஆராதனை இன்னைக்குதான் அவளுடைய ஆராதனை நடந்தது ஒன்பது வருஷம் விளையாட்டு அட்டமா ஓடிப்பெடுத்து அவள் சித்தி அடைஞ்சு ஒன்பது வருஷம் ஓடிப்பெடுத்து இன்னொரு தலைமுறை ஆச்சுனாக்க இந்த மாதிரி ஒரு புண்ணிய புருஷால் மனுஷ ரூபத்தில் நடமாடினாளா பூமியில் நடந்து நடந்தாலும் அப்படின்னு ஜனங்கள்லாம் அவனம்பிக்கை கூட கொண்டு வாழ்க்கையில் நடத்தி காட்டிருக்கிரம் எப்படி இருக்கு உலகங்கள்லாம் இட போடும் வாஸ்தவ மகான்கள் லட்சியம் பண்ண மாட்டாள் இந்த காளிதாசனுக்கு நல்ல வஸ்திரத்தான் உடுத்த மயில் கண் பத்தா ஜம் ஆறு இன்சுக்கு கட்டி விட்டு அவருக்கு அவங்காரங்கள் வப்புஷா சரீரம் நன்னா எனக்கு இயற்கையாகவே நன்னா பர்சனாலிட்டி நன்னா இருக்கு காட்டியா இருக்கு வாச்சா மூணாவது அக்ஷனம் வாக்குன்னா வாயத்துல நல்லா பேச தெரியணும் வித்வான்னாக்க அப்புறம் சில பேர் பேசுவா அவைக்கு பேசுவா மேலிஸ் நமக்கு ஹியூமிலிட்டி நார்மலிஸ் ப்ரொபோர்ஷன் டுக்கு அதனால சில கேசஸ்ல இருக்கு நாலட்ஜும் இல்ல இம்யூனிட்டியும் இருக்கும் அதுதான் ரொம்ப சாகியமான விஷயம் இந்த கருதாசனுக்கு மீதி மூணு இல்ல முதல் ரெண்டு பர்சனாலிட்டி நல்லா அலங்காரம் பண்ணி பத்து வஸ்திரத்தெல்லாம் உடுத்தி சரஸ் இவனுக்கு ஒண்ணுமே பேசதில்ல மாட்டில இடையே ஏதோ ஆடையும் ஆடையும் கூப்பிட்டு தான் நினாணி கல்யாணம் ஆனப்பறம் குட்டு வழிபட்டு போயிடுது கட்டி கொடுத்த சாதமும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் இவ்வளவு தூரம் வரும் நிரக்ர குட்சியா ஒரு புருஷன் நமக்கு பர்த்தாவா வந்திருக்க இதா வாழ்க்கையால் வேற ஒண்ணு இருக்க முடியாது நன்னா படிச்ச ஒரு பெண்ணுக்கு இதா இருக்க முடியுமோ ஆனா வித்யா விலாசத்தை அடைஞ்சி வாங்கும் நினைச்சிருப்பா ஏதோ தெய்வாதீனா Uh, the psf events was too much for him and he did not realize what actually was being done romba so, gidigire avan kaalamanna koodu pona kaali ketta na ketti utta uh, mudinjipeduthu uh, ella oru dream aattam randu peduthu avan kaali kovil la poi avan mattla inga okkanunna okkanra amma ratri ardha jama poojigal la mudinjapiragu bhavani vala அவவா அர்ச்சகால் எல்லாரும் திருக்கா போயிட்டு கிருகத்துக்கு போயாச்சு அம்பாள் வாக்கு நிறைய தாம்பூலம் போட்டு தாம்பூல பூரித்த முக்கி அப்படின்னு விட்டான் அந்த தாம்பூலத்தை எத்தனை நாளைக்கு சிரவணம் பண்ணறது எங்கேயாவது உமிங்கினமே அந்த தாம்பூலத்தை எங்க உமிங்கிறதுன்னு பார்த்தாள் தாம்பூலசாரம் அகிலாகம போதசாரம் மாதர் விவேகி நம்ம பக்த கதாசிக்காயாம்னு நீலகண்டி சிவாள் ஆனந்த சாகரஸ்தலத்தை மீனாட்சி மேல பண்ண அதுலோகங்களுக்கு நான் காசு இருக்கேன் நீலகணன் வாயை தருந்து காசு இருக்கேன் என் வாயில உயிரும் கேட்டான் அந்த மாதிரி இந்த தாம்பூலத்தை யாருக்கு அனுகூலம் பண்ணி பிரசாரமா கொடுக்கிறது அம்பாள் வரும்போது இந்த நிரக்ர குச்சி ஒரு கோடியில எங்கேயோ கோவில்ல அம்பா எப்படி பிரார்த்தனை பண்ணறதுன்னு தெரியாது அவன் மாட்டேன் உட்கார்ந்து இருக்கான் கோவில் சொன்னா பத்தின ஏதோ வந்துட்டான் அவங்க உட்காந்துருக்கான் அவன் வாக்குல அப்படியே உமிழ்ந்துட்டான் இந்த தாம்பூரத்தை அது ஞானப்பாக குடிச்ச மாதிரி ஒரேடியா அப்பதான் சாமலா கண்டகத்தை முத முதல்ல ஆடினாள் ஷியாமலாவாக கருத்த திருமையினோடு அம்பாள் தர்ஷனம் கொடுத்திருக்காள் போல் இருக்கு கழுதாசனுக்கு அதனால்தான் ஷியாமலா தண்டகம் அதுக்கு பேரு சரஸ்வதி ரூபத்துல சாரஸ்வதமான ஒரு பிரபாகம் ஒரே வித்யா பிரதாகம் வாக்கிலிருந்து வரும் அனுகிரமால்தான் வீணையை கையில் ஏந்திருந்து சரஸ்வதி ரூபத்துல மாணிக்க வீணா உபலாலயின் தீம் ஆரம்பம் இந்த சாமலா ஆரம்பமே மாணிக்க வீணா உபலாலகின் தீம் அப்படின்னு ஆரம்பிச்சு அற்புதமா கொண்டு இந்த அம்பாள் யாரு சாதாரணமாக ட்ரெடிஷன் எப்படின்னா துவாரசலிங்க கஷேத்திரங்களில் ஒன்னா இருக்கக்கூடிய உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய கஷேத்திர அங்கதான் மகாகாளேஸ்வரர் என்று சுவாமிக்கு பேரு அந்த உஜ்ஜினியில்தான் விக்கிரமாதித்யனிருந்தால் அவனுடைய சதஸில் இந்த காலிதாசன் இருந்தாலும் இப்படி ஒரு சரித்திரம் ஒன்னு சொல்றது உண்டு அந்த உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய அம்பாள் தான் காளிதாசனுக்கு இப்படி விசேஷமா அனுகூரம் பண்ணினாள் அப்படின்னு பெரியவா சொல்லிருக்காள் உஜ்ஜயினியில காளிதாசனுக்கும் காஞ்சிபுரத்துல மூக்ககவிக்கும் அனுகூரம் சேர்ந்த ராஜகுமாரியா இருந்தாலும் அப்படிதான் நாம இனிஃபர் பண்ணி தான் சரிபடுத்திக்க வேண்டியிருக்கிறேன் உடனே பெரிய வாக்விதாசன் வந்துட்டு திரும்பி வந்தா கிருகத்துக்கு பத்னி கலவு கூட திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருந்தபடியே கேட்டாலும் அஸ்தி பாக்விலாசம் வந்திருக்கா அம்பாள் கிருப்பையாருன்னு கேட்டேன் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அஸ்தி அடவா நாஸ்தி ஒன் ஆன்சர் தான் கொடுக்கணும் ஏற்பட்டு இருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படி சொல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காவியத்தால பதில் சொன்னா சொல்லுவேன் அஸ்திங்கிற சப்தத்தால குமாரசம்பவத்தை ஆரம்பிச்சு பரம சிவபக்தனும் அம்பாள் அனுபவம் பண்ணிருக்கேன் அதனால அம்பாளு பரமேஸ்வரனும் சேருவதற்கு காரணமாக இருந்த பார்வதி கல்யாண சரித்திரத்தை சொல்லக்கூடிய குமாரசம்பவம் முதல்ல வந்துடுத்து அத்தியுத்தரம் கஷித் காந்த விரகூருனா பிரமத்தூத்தாரம்பி வாக்குண்டுவத்திருத்த வாக்கை ஜதா பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரம் உலகத்துக்கு பெரிய மூணு காவியங்கள் அற்புதமா கிடைச்சது உபாசிக்கணும் உலகத்துக்கு பெரிய அனுபவமா போய் எடுத்து மூணு பெரிய காவியங்கள் மகாகவி காளிதாசன் உலகத்துக்கு கிடைச்சி விட்டான் இப்படி வித்தையில்லாத காளிதாசன அவனை கவிசார்னா மாத்தி விடுத்து அம்பாளுடைய பிரசாதம் அவித்யான வெறும் கவி மாத்திரம் இல்லை அம்பாளாகவே பொண்ணு கொடுத்து அம்பாள என்ன பிரமாணம்னா ஒரு சம்பிரதாயமா ஒரு ஸ்லோகம் சொல்லுவான் அந்த காலத்தில் இருந்த கவிகள்ல பல மகாகவிகள் ஒத்தர் இல்ல ரெண்டு பேரும் இல்லை பல மகாகவிகள் அதுல காளிதாசம் ஒத்தர் பாரதியின்னு ஒத்தர் தண்டின் ஒருத்தர் மாகர்னு ஒத்தர் காலுதாசம் உபமானத்துக்கு பண்ணக்கூடியவர் தண்டின பதலாலித்யம் மாகர் தான் சிசுபால வத காரியம் அதுல இந்த மூணு குணங்களும் சேர்ந்து இருக்கு மாகத்தில் மாகே சந்தி திரையோ குணாக உண்டு ஒரு சமயம் அம்பாள் ரொம்ப வருஷம் நடந்ததுல பாப்பம் மிகுந்து நுடிச்சு அம்பாள் நேரடியா பேசுற போது கவிர் தண்டி கவிர் தண்டி கவிர் தண்டி தண்டிதான் கவி தண்டிதான் கவி சொன்னா மூணு முறை அது சொன்ன ஒரு முறை சொன்னா மூணு முறை சொல்லி சந்தேகமே கிடையாது கொஞ்சம் வேகம் வந்துருத்தோம் எந்த அம்பாள் அனுகிரகத்தால தான் கவியா மாறினானோ எந்த அம்பாள் தனக்கு பெரிய விக்கத்தை கொடுத்தாலும் அந்த அம்பாளை பார்த்து பேசணும் கூட ஒரு கஷணகாலம் வேகத்துல மறந்து போய் ஹே மூடே அப்படின்னு கூப்பிட்டு அம்பால பத்து மூடேன்னு கூப்பிட்ட கோகம் புரோஹித குழந்தைகள் தாயாட்டபடி ஒரு குழந்தைய ஒரு குழந்தை பல கொண்டாடு இன்னொரு குழந்தைக்கு பொறுக்காது நான் மாத்திரம் மார்க் வாங்கலையோ நான் மார்க் வாங்கினோ அப்படிதான் கேட்கும் குழந்தை அந்த மாதிரி நான் யாரு என்ன கவியா தெரியலையா கோஹம் புரோஹிதா மூடே அம்பாள் சிறிச்சிட் நீண்டா காலிதாசா கோஹம்சேகா அப்படி அம்பாளே மாறக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணி கொடுத்து இந்த அம்பாள் பிரசாதமானது தன்ன போதவே பண்ணு காலதாசன் அபித்யானம் அந்த ஜபகந்தடமா இருக்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்யம் ஜனத்துக்கு நேர் எதிர்ப்பதம் சித்துனாக்க ஞானம் அந்த சித்துதான் சைத்தன்யம் ஞானம் ஒரேடியா ஞானம்ங்கிற ரசம் ஒரு ரூபம் எடுத்து வந்த அந்த ரூபம்தான் நம்ப ஏக ரச கலந்துட்டா அந்த ரச கொஞ்சம் மோரே சில பேருக்கு கூழா போனும் சில பேர் கூழா மோரை கொடுத்தா கொஞ்சம் இலத்த குடுங்கோ அப்படிங்கிற சாப்பிடும் போது தயிர பரமா விட்டா சில பேர் பக்கத்துல இருந்து டம்ளர்ல இருந்து திருப்தி டேஸ்ட் நம்ம சொல்றதுக்கு அது ரெண்டு ரசங்கள் கலக்கறதுங்கலம் கலக்கிறது இல்ல பாலோட ஜலம் கலக்கிறது இல்ல வேற ஏதாவது கலக்கிறது அப்படி கலந்து சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கு உலப்பிடம் இருக்காம எல்லையும் கலப்பிடம் இருக்கு இப்ப எல்லா ஸ்ரீகளும் கழிச்சு ஏதோ ஆபரணம் போட்டு இந்த ஆபரணங்கள்லாம் கலப்பில்லாம ஆபரணமே பண்ண முடியாது இருபத்தி நாலு கேரக்டா இருந்ததுன்னா பண்ண முடியாது அது ஏதாவது கொஞ்சம் அலாய் சேர்ந்தாதான் இட் இஸ் மேலேயே to produce an ornament annala edho kalapiram undadaa aabharanamama namu tharikkamudiyirudu andha maari vastathilum pathelnaake avaru 67% kaatam 33% poly ester edha poturrunda indha maari edha adu poturrunda adu mix synthetic fiberu natural fiberu kalandhaaga irukku ipa sila kalapirangal la accept pannikudha irukku edho polyester mix naake parava illa appdinu sollara illa vera edhaavadhu elbuchi palathu nee upo serthu kudicha one taste edho kudichirupom nu sollala sila kalapiram ottukumaya குறைக்கூடியதாக தான் இருக்கு வெரி ரேர்லி adaru is depletes the value of the original romba rare enhancement engana ke ingaya or master touch kalidasan pole or sunna adhigama irukku nu sonna ke anda slogathudey perumai thooki vittrom bahubuthiudey slogathukku sonna maari adu romba aboorma it is only the exception not the rule general rule enna ke raalu nu kalanduthuta ke onnum illa petrol la lead kalanduthura பெட்ரோல் அன்லேட் பெட்ரோல் போடுறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு கலப்பிடம் வந்தாலே சிரமமா தான் இருக்கு கலப்பிடமே இல்லாமல் இருக்கிறது அது ரொம்ப பியூரா இருக்கக்கூடிய சொல்றோம் ரொம்ப பரமசுத்தமாக கலப்பிடமே இல்லாத ஒரு ஞானம் அது அப்படியே ஒரு ரூபம் அந்த ஞான ரசமானது ஒரு ரூபம் தெரிச்சு இருந்தா அதான் நம்ம கலப்பிடம் இல்லாத ஞானரசம் காட்டுறதுதான் ஏகரசூபிணி ஏகரசம் ரெண்டாவது ரசம் கலப்பிடம் இல்லை அதான் ஜெயதேவ ஸ்வாரிகள் அஷ்டபதி சொல்ற போது ஹரிம் ஏகரசம் சிதம் அபிரசித விகாரம் ஹரிம் ஏகரசம் பாடுபட்ட வாஸ்தவத்தில் ஒரே ஒரு ரசம் உலகத்துல அனுபவிக்க வேண்டிய ரசிக்க வேண்டிய ரசம் ஒண்ணுதான் பகவான் என்ற ரசம் தான் அதுதான் உபனிஷதானது அந்த ரசத்தை அனுபவிச்சா ஆனந்தமா இருப்பம் அப்படின்னு ரசக் லப்துவா ஆனந்தீபின்னு வேதம் பேசிடுத்து அதுதான் ஹரிம் ஏகரசம்னு ஜெயதேவ சுவாமி சொன்ன அதுதான் லலிதாசஸ் நாமத்தை சிதேக்க ரசரூபிணி அப்படின்னு சொல்லிருக்க சித்து நாக்க ஞானம் இத்தனை பல திருஷ்டாந்தான் சொன்னது அம்பாள் தான் ஒரே ஞானமே இல்லாமல் ஒண்ணு புரிஞ்சுக்காம என்ன ஜடமாட்டமா உட்காந்து இருக்க அப்படின்னு சொல்ற போற ஜடம்னாக்க இனர்ட் மேட்டருக்கு தான் ஜடம் சொல்றது நாம இனர்டா இல்ல இனர்ச்சியாங்கிறது மேட்டருக்கு பேசிக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு ஜமாட்டமா என்ற ஒரு புஷ்பம் இருந்ததுனாக்க அதான் சைத்தன்ய்தபகம் ஸ்தபகம் தான் புஷ்பம் அந்த சைத்தன்யம் என்ற புஷ்பத்திலிருந்து ஒழுகக்கூடிய தேன் எப்படி இருக்கும் ஒரே சைதன்யமா தான் இருக்கும் அந்த தாமரைக்கூடியம் அது அழுத்தி சொல்லுட்டா வேதம் அர்த்தம் ஆயிடும் இது இல்ல ஸ்ருதினாக்க அந்த அக்ஷரத்தை ரொம்ப உச்சரிப்பு அழகா பார்த்து சரணம் இல்லைன்னா அர்த்தம் மாறி போயிடும் அது பிரபாக மாட்டமா ஸ்ருதிஜரி மகரந்த ஸ்ருதிஜரி ஜடானாம் சைதன்ய்தகிஜரி ஒண்ணுமே தெரியாமல் ஜடமா இருக்கக்கூடிய வஸ்து பேசுமோ ஒரு கல் பேசுமோ மரம் பேசுமோ சப்தங்களை மாத்திரம் ஏற்படுத்த முடிகிறது மிருகங்களால அம்மானு மாத்திர சப்தம் போடுறது ஒரு கண்ணுக்குட்டி அதுக்கு மேல ஒரு சப்தம் போட முடியல அந்த சப்தம் கூட போட முடியாமல் இருக்கு மரங்களும் செடிகளும் கொடிகளும் அப்படி இருக்கு அது ஜடமாற்றமா ஜடப்பிரபஞ்சம் ஜீவ பிரபஞ்சம் அது ஜட பிரபஞ்சம் அந்த ஜடமாட்டமா வாயில வார்த்தையே வராமல் மூக்கரா இருந்தவருக்கு அப்படியே ஐநூறு ஸ்லோகங்கள் கொப்பளிச்சு மகாகவியா பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகத்தை அம்பாள் பண்ணிவிட்ட காஞ்சிபுரத்துல காமாட்சியுடைய பரம மூக்கர் மகாகவியா மாறுனா ரொம்ப ஆச்சம்லோகம் இருக்க அம்பாளுடைய சக்தியான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஐநூறு ஸ்லோகங்கள் மூக பஞ்சசத்தின்னு சொல்லி பேர் இந்த இருபதாவது நூற்றாண்டுல கூட அந்த மூக பஞ்சசத்தியை பெரியவா சொல்லி பாராயணம் பண்ணி பேச முடியாதவாள் எல்லாம் பேசியிருக்கா அது அப்படி பேச வைக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிர்த்தம் அது மூகபஞ்சதை போய் படிச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த மூக பஞ்சசதியை கவனம் பண்றதுக்கு முன்னாடி பேசுற அவர் பிறவிலேருந்து ஊமையா இருந்ததுனால பேசுற பாடினமும்பாளட்சிய பேசின பிறகு இனிமேல் வேற ஒரு வஸ்துவை பேசறதுக்கு யோகியதை இல்லைன்னு சொல்லி மௌனமா ஞானத்துடைய நிறைவுல மௌனமா இருந்து விட்டா பின்னாடி அப்படி ஐநூறு ஸ்லோகங்கள் ரொம்ப அனுகிர்த்தம் எப்படி நாராயணிகளை ஒவ்வொரு தசகத்தையும் முருவாய்ப்பனை கூப்பிட்டு கூப்பிட்டு கடைசியில் பிரார்த்திச்சாலும் அந்த மாதிரி மூக்கப்பஞ்சியில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்லோகங்கள்லயும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் காமாட்சி என்றோ காமகோட்டிக்குன்றோ அந்த அம்பாளை ஏதோ ஒரு ரூபத்தில் ரெஃபர் பண்ணி அம்பாள் நேரடியாக கூப்பிட்டு கூப்பிட்டு அழைச்சழிச்சு சம்போதனம் பண்ணி பேச முடியாது அப்படி இருக்கும் அப்படி அஞ்சு சதகம்னா நூறு ஸ்லோகங்கள் பொழுது ஒரு சதகம் முதல்ல ஆர்யா சதகம்னு பேரு ஆர்யான்னு ஒரு விருத்தம் ஆர்யா சதகத்தில் மூணாவது ஸ்லோகம் சிந்தித பல பரிபோஷிமேரதம் சுக முதல்ல ஆர்யா சதகம் ஆர்யா வருத்தத்தில் இருக்கிறதுனாலையும் ஆர்யா சதகம் பேரு ஆர்யானா ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் ஆர்யான்னு சொன்னா ரொம்ப உயர்ந்தவர் அர்த்தம் புல்லிங்கத்தில் ஆர்யா சொன்னா ஸ்திரீகளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவன் அர்த்தம் இட் இண்டிகேட்ஸ் நொபிலிட்டி ஆஃப் கேரக்டர் and wonderful qualities of edenhart allaa aadi shabdathuk artham eduvare but nama edho for political reasons and vaarthai nerukkondu politicize pannutaanni panni edho racial distinctiona kaatukoodiya or vaarthaiya pannuta and the tragedy is the vast majority of us we are taken in by this political propaganda and believe it to be the gospel truth வெளிநாட்டிலிருந்து பிரமாணங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்க அவன் வளர்க்கிறாட்டுல மாத்திரம் தான் தென்னாட்டில்தான் இருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சர்ணேம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதோடு கூட பிராச்சீனற்ற பிரிவுகளாக இருந்தது ஜோகிராபிகலா விந்திய பர்வதத்துக்கு தெற்கும் விந்திய பர்வதத்துக்கு வடக்கும் இப்படிதான் ரெண்டு பிரிவுகள் அதுல விந்திய பர்வத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடியவர்களை பஞ்சகவுடர்கள் என்றும் அந்த வங்காளம் பிரதானமாக கௌட தேசம் சொல்லி பஞ்சகவுடர்கள் சொன்னது விந்திய பருவத்துக்கு தெற்கக்கூடியவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமா திராவிடர்கள் சொல்லி பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னு சொல்லறது அதாவது திராவிடுங்கிற பதமானது எப்படி வந்ததுனாக்க அது தெற்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி பேர் வந்தது அவ்வளவுதானே இதுவரை ரேஷியல் டிஸ்டிங்ஷனால ஏற்படல இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரமாணம் சொல்றேன் இப்ப இப்ப எல்லாரும் அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்கான் பிராமணா இருக்கக்கூடியவங்க வெளியிலேருந்து வந்தவோ ஆரியன் உட்காந்து இருக்கா வேதலட்சுமி டிரஸ்ட்ல ரொம்ப வருஷம் இருந்ததுனால அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு குருவாக ஒரு கொஞ்ச நாளைக்கு அவர்த வேதாந்த பாடம் படிக்க முடிஞ்சது எஸ் கே சாஸ்திரம் ஒரு பெரிய மகான் அவளுக்கு பூர்ணமா மணி டிராவிட் ஒரு சாஸ்திர சொல்லி வச்சு பரீட்சையெல்லாம் இருக்கா மணி டிராவிட் பிராமணர் சாஸ்திரத்தை முழுக்க பண்ணவர் திராவிட்னு சொன்னேன் என்னத்தினால வந்தது ரொம்ப தலைமுறையா காசிலேயே வடக்கிலேயே இருக்கிற போது அங்கேயே குறந்து விழுந்த பிராமணி வித்தியாசம் காட்டுறதுக்காக ஒரு குடும்பத்துக்கு அப்ப பிராமணாலா இல்லாதவர்களுக்கு தான் டிராவிட் பேர் இருந்தா இப்படி வந்திருக்காரு இப்பவும் இருக்காரு அந்த பேரை வச்சு இருக்காரு அதே மாதிரி தெற்குலேருந்து வரக்கூடியவர்களை தெலுங்கு தேசத்திலேருந்து வந்தவா மகாராஷ்டிரத்தில் இருக்கிறவாளுக்கு தெற்கு தான் ஆந்திர தேசங்கிறது சம் வேற சவுத் ஈஸ்ட்னு வச்சு இருக்கு அதனால தான் வரக்கூடிய அந்த தெற்கில் இருக்கக்கூடிய பாகத்துக்கு தெற்குக்கு என்ன சொல்றது சம்ஸ்கிருதத்தில் தட்சிணம்னு சொல்றது தட்சிணங்கிறது தான் டெக்கா டெக்கான் பிளாட்டோ இதெல்லாம் படிச்சிருக்கோமே தட்சிணம் தான் டெக்கான் அவன் தெலுங்கு தேசத்திலிருந்து வந்தவாழ் மகாராஷ்டிரத்தில் போய் செட்டில் ஆனவா டெலாங் அப்படின்னு ஒரு சர்ணேம் ஒண்ணு உண்டு அந்த மாதிரி அந்த சர்ணேம் பிரசித்தி பெற்றவர் பேர்ல இன்னைக்கும் மாட்டுங்கால டெலாங் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு பம்பாயில இருக்கு மாட்டுங்களை போய் பார்க்கற அட்லீஸ்ட் தெரியாது தெரியும் அந்த மாதிரி தெலாங் ரோடுன்னு ஒரு ரோடு இன்னைக்கு மாட்டுங்கால இருக்கு இட் நத்திங் டிஸ்டிங்ஷன் It has more to do with domicile from one part of the country to another part. That's <laughs> why it's not that. If you go to do the Brahmana, you go to the Brahmana, you go to the Brahmana, you go to the Brahmana, you go to the Brahmana, and you go to the Kerala, you go to the Kerala. Brahmana's Brahmana are two. The one is the same as the Panti Samuha. <laughs> கேரளாவை சேர்ந்தது பாண்டி சமூகம் பாண்டி நாடு மதுரை திருநெல்வேலியிலேருந்து செட்டில் ஆனவா பாண்டி சமூகத்தை சேர்ந்த வாழா தஞ்சாவூர்ல இருந்து போய் செட்டில் ஆனவா அது வேற சமூகமா இருக்கும் இப்படி ரெண்டு சமூகம்ல உண்டு இது இட் இண்டிகேட் வாட்ஜஸ் பிளேஸ் இன் தி geographical history history or the historical geography history and geography and ஜியோகிராபிகல் ஹிஸ்டரிக்கல் ஜியாகிரபி எப்படிங்க ஏற்பட்டு இந்த சோசியல் சேஞ்சஸ் எப்படி ஏற்பட்டிருக்குறத இண்டிகேட் பண்ணக்கூடிய சில பேர்கள் இருக்க அத உடனே அது ஏதோ வர்ணத்தால ஜாதிகார வித்தியாசம் it is a travesty of truth எனக்குன்னா நான் சத்தியத்து போய் பேச வேண்டியது அம்பாள் அவள் மேல ஏற்பட்டால்தான் இதுக்கு ஆர்யா சதகம் முதல் சதகத்துக்கு பேரு ஆர்யா சொல்ற போது இன்னொரு விஷயம் சொல்றேன் இவர் ஆரியர் ரொம்ப உயர்ந்தவர் இவருக்கு அம்மாவா இருந்ததுனால ஆரியாம்பாள் பேரானது ரொம்ப அப்பாவுடைய ரொம்ப பொருத்தமா பேரு அப்படி அமைஞ்சு ஆரியாம்பாள் சிவகுருங்கிறது ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தமா பேர் அமைஞ்சு பெடுத்து வரும் அதனால முதல் சதகத்துக்கு பேரு ரெண்டாவது சதகம் பாதாரவிருந்த சதகம் பாத நூறு ஸ்லோகங்கள் அப்புறம் ஸ்துதி சதகம்னு ஒரு நூறு ஸ்லோகங்கள் இந்த ஸ்துதி சதகத்திலேருந்து ஒரு மூணு ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகத்தில் இது ரொம்ப பேருக்கு ஸ்துதி சடகத்துல மூக்கபட்சிகள் இருக்கு அப்படின்னு தெரியாது ஆனா எங்க குருநாதால் தீட்சிவா தியான ஸ்லோகத்தில் கேட்டு கேட்டு ரொம்ப பேருக்கு நெற்றுவாயிருக்கும் சந்திராபீடம் ராகாச்சந்திர சமான காந்தி மதனா இப்படி எல்லாம் இந்த மூணு ஸ்லோகங்களும் இருந்து சொல்லப்பட்டது அப்புறம் நாலாவது சதகம்தான் பாதாரம் இரண்டாவது நாலாவது வந்து கட்டாட்ச சதகம்னு அம்பாளுடைய கட்டாட்சத்தை பத்தி ஒரு நூறு ஸ்லோகங்கள் அதுலேருந்து ஒரு ஸ்லோகம் சேர்த்திருக்கு தியான ஸ்லோகத்துலயமாத் கோமளா தவ காமகோட்டி மமக கடைசி மந்தஸ்மிதம் அம்பாளுடைய புன்ஷிரிப்பை பத்தி ரொம்ப அழகா பந்தத்தல்லாட்டையும் போக்கி வைக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த திவ்யமான மந்தகாசத்துக்கு நாங்க அஞ்சலி கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறார் மந்தஸ்மித சடகத்தை இப்படி அஞ்சு ஸ்லோகங்கள் ரொம்ப அபூர்வமான ஸ்லோகங்கள் சாதாரணமான ஸ்லோகங்கள் அனுகிரி படிச்சு பார்த்தா தான் தெரியுமது ஊமையா இருக்கக்குழுவன் பேசினாலே மிராக்கள் அவன் ஊமையா இருக்கக்குழுவன் கவியா மாறி விட்டான்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்கிரெடிபிள் மிராக்கள் ஊமையா இருக்கக்குழுவன் மகாகவியா மாறி மகாகவியா மாத்திரம் மகா பக்தனாகவும் இருந்து மகா அனுபூதிமானாகவும் இது என்ன வார்த்தையால சொல்றதுனே தெரியாத ஒரு மெராக்கிள் அன்டிஸ்கிரைபிள் மெராக்கள் அப்படிதான் சொல்லணும் சொல்லி ஆகணும் அப்படி ஒரு பெரிய ஆசத்தை அனுகுரம் காஞ்சிபுரத்துல நூகருக்கு அனுகுரம் அந்த எப்படி அம்பாள் எப்படி ஸ்லோகம் பண்ணிருக்காரு பாருங்க ஐநூறு ஸ்லோகத்தையும் தனியார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ஆனா அது தெரியாத ஒரு அம்சம் இந்த ராகாச்சந்திர சமான காந்தி பதனால ஸ்லோகம் இருக்கணும் ஒரே ஸ்லோகத்துல காங்கிற ஒரு அக்ஷரத்தை பத்து முறை உபயோகப்படுத்துற அந்த காத ஏன் பத்து முறை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் காங்கிற அக்ஷரத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ரெண்டு காரணம் தோணுது காங்குற அக்ஷரமே அம்பாளுடைய ரூபம் ககார ரூபா கல்யாணம் ஆரம்பமானது திரிசதியில போய் சொல்ற போது லலிதா திரிசதியில காங்கிறதே அம்பாளுடைய ரூபம் அப்படின்னு சொல்லி விட்ட காங்கிற பதத்துக்கு சரஸ்வதினு ஒரு அர்த்தம் அது பின்னாடியும் வரப்போது பலஸ்வதி சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல வரப்போகுது ககானா பிரம்மான்னு அர்த்தம் அதுக்கு ஸ்ரீலிங்கம் கானு நீட்டி ஆக்கார்த்த ஸ்ரீலிங்கமா சொல்லி விட்டா பிரம்மாவுடைய சக்தியா இருக்கக்கூடிய சரஸ்வதி அர்த்தம் சரஸ்வதி விலாசம் தன் வரும்படியா எந்த அம்பாள் அனுகிரம் பண்ணாலோ அந்த சரஸ்வதியுடைய நாம கொண்டாடி பேசணும்னு நினைச்சா போல் அது ஒண்ணுக்கு பத்தா அனுகிரம் பண்ணிட்டாலும் பத்து ஒரே அந்த காந்த அக்ஷரத்தை ஒரே ஸ்லோகத்துல என்னிங்க அப்பதுனி நீ காவம் ஸ்ரீ காஞ்சீ நகரீ விகாரோக ஏகா புண்ணிய பரம்பரா பசுபத்தை ஆகிணீராஜத்தை அது மாத்த பத்து காட்டதே ஆச்சரியம் தான் அதை ஒரு ஆச்சரியம் சொல்றேன் ஆல் தீஸ் letters these 10 letters 10 times this particular letter has been used the usage falls into a definic definite symmetrical pattern chinna kolandigalukku onnu rendu solikurukapodu elidrathukku square square a pottu or pustakam ukkum kadaiyilla adhu over square liyum over edirathu valakkam andha kolandigalukku endu pidimanam kadaikenungiradhukaga andha maari or pusthakam therinnga eduthe ovvoru mariyaiyum ninga or line la edinevna கா எங்க அக்ரம் எல்லாம் கா நாலு வரியிலையும் இரண்டாவது அக்ஷரம் கா அப்புறம் முதல் வரியிலையும் மூணாவது வரையிலையும் எங்க முதல் வரையிலும் மூணாவது வரையிலையும் ஒரு வரையிலும் மூணு கா இருக்கு ரெண்டாவது வரையிலையும் நாலாவது வரையிலையும் ரெண்டு ரெண்டு கார் இருக்கு அது ஒரு ஒண்ணுக்கு அந்த முதல் வரியில் இருக்கக்கூடிய மூணு காமும் மூணாவது வரியில் இருக்கக்கூடிய மூணு காமும் எக்ஸாக்ட்லி ஒன்னுக்கு கீழே ஒன்னு வரும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ல இது எப்படி வந்தது நினைச்சு பாருங்க சம காந்திவதனா இப்ப என்னத்துக்கா முதல்ல சொன்னேன் இப்ப அந்த பிளேஸ்மெண்ட் மாஸ்டர் வச்சிருந்து கேளுங்க ராக்கா ரெண்டாவது அக்ஷரம் முழுக்க ஒவ்வொரு காவறது ராக்காச்சந்திர சமான ஜஸ்து மூகா அப்பதூ நீச்சீ நகரீ விகாரரிகாந்தீ சதா ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆகிணி ராஜதேகே அழக சொலர்தா இல்ல ஆர்த்தத்துடி அழக சொலர்தா அப்படி பௌர்ணமி என்று இருக்கக்கூடிய சந்திரன போல முகத்தோட பிரகாசிக்கிறாளே ராக்காச்சந்திர சமகி நாக்கம்னா தேவலோகம் அர்த்தம் அந்த தேவலோகத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்தம் பண்ணக்கூடிய பரதேவதியா நீ காமாட்சி மூக்கனா இருக்கக்கூடிய எனக்கு மாத்திரம் இல்ல மூக்கானு பகவச்சனத்தில் சொன்னதுனால இது மாதிரி எத்தனையோ மூகர்களை நீ பேச பேச வச்சியே அதனாலதான் அவளுக்கு மூகாம்பிகா என்றே ஒரு பேர் இருக்கு மூகர்களை பேச வச்சதுனால தான் அவருடைய கருணை என்ன பண்ணும் ரொம்ப கர்வத்தோடு இருக்கக்கூடிய பேசக்கூடியவன் பேசாமல் வாய் அடைச்சு போக முடியாத செஞ்சாலும் செஞ்சிடும் பேச தெரியாதவன் பேச வச்சாலும் வச்சிடும் இப்படி உண்டு அது காமாட்சி விஷயத்துல மாத்திரம் இல்லை காமாட்சியுடைய மறுஸ்வரூபமாக பிரகாசித்த மகாபிரிவாளுடைய அனுகூலம் அப்படிதான் ரொம்ப பெரிய வித்வான் நடிச்சுன்னு போவான் போய் ஒரே நிமிஷத்துல வார்த்தைக்கு தணர் அடிச்சுருவான் ஒரு சின்ன வார்த்தை தெரியாம அப்படி திணல் அடிச்சிருவான் அதே மாதிரி ஒண்ணும் தெரியாதவன அவனை பெரிய வித்வானா பண்ணாலும் பண்ணிடுவான் இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு தெரியும் படிச்சு இங்கிலீஷ் கொஞ்சம் பக்தியா இல்லாம ரொம்ப இந்த ஊருக்கு வந்த போது சேர்ந்து பூஜை கை உட்கார்ந்து என்ன தெரியும் பத்தி அப்படின்னு நினைச்சிருந்த எண்ணத்தோட அங்க போறபோது பெரியவாளு பெரிய இந்த பாட்டி வந்த உடனே பாக்கி இருக்கிற விட்டுட்டா இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கொஞ்சம் திமுறோட போயிருக்காரு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்ட குடும்பத்தில் சொ முடியாதான்த்தனை ஒரு விஷயத்தை அந்த மாதிரி ஒரு மனோநிலை இருந்தா அதுக்கு உங்க இங்கிலீஷ் என்ன சொல்லுவா உங்க ரெண்டு சொல்லுவாடோ அவனதான் ஒண்ணு தெரியாத சாது நினைச்சுட்டு போல மகான்களா இருக்க கூடிய ஞானிகளும் அப்படிதான் அம்பாளும் அப்படிதான் மூக்கர்களெல்லாம் பேசும்படியா வைக்கக்கூடிய தெய்வமாச்சியமானி மூக்கான அது எப்பேற்பட்டு பேச்சு சும்மா டெலிபோன் எடுத்து ஹலோ பேசக்கூடிய பேச்சு இல்ல தேவலோகத்துல ஓடக்கூடிய மந்தாகினியுடைய பிரதாகத்தை போல சுரது ஸ்ரீகாஞ்சி நகரீ ரசிக எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இப்ப நாமே பல போறோம் சில நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோனும் மனசுக்கு பிடிச்சிருக்கோனும் அந்த மாதிரி அம்பாள் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கூட காஞ்சிகள் ரொம்ப பிரியமா அம்பாளுக்கு ரசிக பெரியல பண்ணுட்டான் இருக்கான் எப்படா வந்து விளங்க மாட்டேன் அவனை போய் காப்பாத்து விடுவோம் காப்பாத்து விடுவோம் சாதுக்களுக்கு தான் சோகத்தை போக்கி வைக்கிறாள் இந்த காமாட்சியை போற இன்னொரு தெய்வத்தை நினைச்சு பார்க்க முடியுமா ஏகா புண்ணியபரம்பர நன்னடத்தை நல்ல புண்ணிய காரியங்கள் அது ரொம்ப அனுஷ்டிக்கணும் ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு ஏதோ கோவில்ல போய் ஒரு பிரதட்சணம் கட்டு பிரதமா நினைச்சா இருந்தா இது எத்தனையோ ஜின்மாக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் புண்ணியத்தை அனுஷ்டிக்கணும்னா பாப்பம் கலப்பிடம் இல்லாம புண்ணியத்தை பண்ணனோம் அது ரொம்ப முக்கியம் புண்ணியத்தையும் பண்ணிட்டு பாப்பத்தையும் பண்ணான்னுக்க அது எப்படி அம்பாளை எப்படி காட்டி கொடுக்கிறது புண்ணியத்தை வேற ஒரு காரியம் பண்ணாமல் சுசரித்த ஒரு புண்ணியத்தால் அந்த பாவத்தை கிட்டத்தட்ட அந்த பாவத்தை சொல்ற சிறத சுச்சரித்த சுலபா அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நாள் புண்ணியத்தை அனுஷ்டி சுலபமா காட்சி அளிக்கக்கூடியவர் காட்சி கொடுக்க மாட்டாள் சொல்ற போட்ட போடாமல் சுலபா அப்படின்னு அப்படி ஏகா புண்ணிய பரம்பரா அவ எப்படி இருக்காள் பரமேஸ்வரனுக்கு பாதி சரீரமாக இருக்கா பசுபதேகே ஆகாரிணி பாதி சரீரம் கூட சொல்ல பரமேஸ்வரனுடையவே இருக்காள் விட்டான் ஆகாரிணி ராஜதேகிற வார்த்தை தான் அக்ஷரம் தான் முதல் வார்த்தை கடைசி வார்த்தையும் எத்தனை ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமா தனக்கு ஒண்ணுமே தெரியாமல் தன் நிரக்ஷர சிரோமணி அப்படின்னு சொல்லிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் அப்பேற்பட்ட நிரக்ஷர சிரோமணியா இருக்கக்கூடிய என்ன உன் கருணா கட்டாட்சத்தால் நீ பவித்ர மன்னனும் ஒரு ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் ஐநூறு ஸ்லோகங்கள் கொப்பளிச்சிருக்கூடிய அந்த புஷ்பத்திலிருந்து ஒழுகக்கூடிய தேநாட்டமா இருக்காளாம் அம்பா ஜட ஸ்தபக இந்த ஸ்லோகத்துல பாதி ஸ்லோகம் ஆயிருக்கு இன்னொரு பாதி இருக்கு இந்த ஜடாலாம் சைதன்ய்தபகமகந்தே இன்னும் மூக்கபட்சத்து சொன்ன தேவையும்தான் இருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆகஷமா இருக்கும் அம்பாள் எப்படி சங்கல்பம் பண்றாலும் இல்ல அம்பாள் எப்படி சங்கல்பம் பண்றாலும் அது மாதிரி ஒரு இடத்துல எடுத்து சுந்தரம் நான் சொல்லியிருந்தேன் அவர் ஒரு பக்தர் அவர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மூக்க பஞ்சத்துக்கு ஒவ்வொரு வாரமும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு அனுகு அது மாதிரி ஒரு பத்துலோகங்கள் அங்கே அன்னைக்கு அம்பாள் பண்ணிவிட்டா அதனால நாம நினைச்சுன்னு சொல்லக்கூடியது இல்ல அன் அன்னைக்கு அம்பாள் எப்படி பேச வைக்கிறாளோ அப்படி நடக்கும் நாளைக்கு தொடர்ந்து இந்த மூணாம் ஸ்லோகம் மேல நாலாம் ஸ்லோகம் அவங்களாம் தொடர்ந்து கிரம அனுசமா பார்ப்போம் அவிதா அந்தஸ்திவீபனீ ஜடாநியபகமகந்தமதிஜரீ தரிந்தமுணா முரரிபு வராக பரதேவத பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யத்தில் பூர்வ சரித்திரத்தில் உலகத்துக்கெல்லாம் தாயாராக ஒரே தாயாராக இருக்கக்கூடிய பரதேவத எந்தெந்த பக்தர்களுக்கு எப்படிப்படி அனுகணம் மூணாவதுலோகத்துல ஒரு பாகத்தை பார்த்தோம் வித்தை இல்லாதவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்கி வைக்கக்கூடிய பெரிய ஞான சூரியனாக இருக்க அவளே ஒரு சூரியனைபா என்று அபிராமி பெற்ற சொல்றபொழுது உதிக்கின்றர் என்றும் சொன்னார் அதை பத்தி பின்னாடி இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் ஏன் உதிக்கின்ற சொன்ன அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது பின்னாடி அருணாவாக அம்பாட பார்க்கிற பொழுது அது என்னங்கிறது பார்ப்போம் ஜடமா இருக்கக்கூடியவர்களுக்கு சைத்தன்யம் என்ற புஷ்பத்திலிருந்து ஒழுகக்கூடிய தேநாட்டமாக இருந்து அனுகிரம் ஜடமா மூக்கராக பேச முடியாமல் இருந்த ஒருவரை மகாகவியாக மகாகவியா மாத்திரம் இல்லாமல் மகாபக்தராக மகாபக்தரா மாத்திரம் இல்லாமல் மகா ஞானியாகவும் மாத்தி அனுகிரம் பண்ணி மூக்க பஞ்சசதி என்ற ஒரு பெரிய அருள் காவியமானது பார்க்கலேந்து வரும்படியாக காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சியை அனுகிரம் பண்ண அந்த காமாட்சியுடைய கருணையை தான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த ஐநூறு ஸ்லோகங்கள்ல நமக்கு திருப்பி திருப்பி எடுத்து ஞாபகப்படுத்துறாள் அதனாலதான் ரொம்ப டச்சிங்கா இருக்குன்னா காரணம் என்ன நேர கூப்பிட்டு கூப்பிட்டு அம்பாளை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசும் அப்படி ஒரு ஸ்தோத்திரம் அது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்களாலும் சொல்லாமல் காமாட்சி பத்தி சொல்லிட்டு இருக்கா தோணும் அவதான் ராக்தேவியா இருந்து மூக்கரை முதற்கொண்டு பேச வச்ச அதனால அவதான் பேச வைக்கணும் அவ பேச வைக்கலாம் நாம நினைச்சு ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா இல்லையா சொன்னாதான் சரியா வருமா அவள் தான் உள்ள இருந்து பேச வைக்கணும் சாமிய வாக்தேவதேயம் பிரார்த்தனை பண்ணி வாக்தேவதையாக சரஸ்வதியாக இருக்கக்கூடிய வாக்களிருந்து அவ பேசும்படியா அனுகூலம் நித்தியம் வாக்களை அர்த்தனம் பண்ணும் காளிதாசன் சொன்ன ஷியாமலா சரஸ்வதியாக யாரு அந்த அம்பாள வீணினோட புஸ்தகத்தோட படிக்கமணி மாலையோட யாரு தியானம் பண்றோம் அவ வாக்கிலிருந்து வரக்கூடிய வாக்கா இருக்காது சரஸ்வதி அவளுடைய வாக்கள் வந்து கத்திய ரூபத்திலேயும் பத்ய பாரதி பாஷானாம் அதிதேவதாம் என்று கல்பற்ற சொன்ன மாதிரி பாஷைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பாரதியானவள் கத்திய ரூபத்திலையும் பத்திய அப்படி உபாசிக்கக்கூடிய பக்தனுடைய வாக்களை வந்து சஞ்சாரம் மன்னவள் மாாட்டீஞ்சாத்மக்கம் புஸ்தாங்க பாசமாதிச்சிசே தயவாந்தராத் பாரதி நசரேத் அம்பாண்னா வாக்கிலந்து பிஷணம் அதனால்தான் நித்தியம் அதுலேருந்து ஒரு ஷ்லோகமாக சொல்லாமல் அவ்லோகத்துல இருக்கிறது குருநாத அவ சொல்லுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் நெற்றுவாயிருக்கு அந்த ஸ்லோகங்களுக்கே பாத்துருவோமே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு ஐநூறு ரூபாய் மகாஜன்தான் ஆழமா பறி லோகம் தெரியும் அர்த்தம் எத்தனை அதை பத்தி பார்த்திருப்போம் ஒரே ஷாமளையாக காளிதாசனுக்கு அனுகுணம் மாதிரி தாப்பிஞ்சம்னு காசாம்புவை போல நீளமான வர்ணத்தோட தாபிச்ச நீலா அப்படின்னு விஷ்ணுவ கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் பேசுற பொழுது தாபிச்ச நீலான்னு கீர்த்தனை அந்த விஷ்ணுவுக்கு சகோதரி தானே சியாமகிருஷ்ண சோதரி தானே அதனால சியாமகிருஷ்ண சோதரி கிருஷ்ணன் கூப்பிடக்கூடிய பெயர் கொண்ட சியாமாசாஸ்திரிகளுக்கு சகோதரி ரூபத்திலிருந்து பால் கொடுத்ததுனால சாமகிருஷ்ண சோதரி என்ன அர்த்தம் நேர் அர்த்தம் என்ன சியாமன்னா கருத்த திருமேனியோடு காந்தியோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த பகவானுக்கு நாராயணனுக்கு சோதரியா இருக்கக்கூடியவன் பகவானுக்கும் சகோதரி இங்க மகானா இருக்கக்கூடிய சகோதரி ரூபத்தில் ரெண்டு அர்த்தத்தில் சியாமகிருஷ்ண சகோதரி உபயோகப்படுத்திருக்க அந்த சியாமகிருஷ்ணனா இருக்கக்கூடிய பிரபு நாராயணனும் அம்பாலும் அவ ரெண்டு அண்ணா தங்கையா இருக்கிறதுனால ஃபீச்சர்ஸ் அதை பத்தி என்ன சொல்றதுக்கும் ஸ்கோப் இருக்கும் எப்படி மூணு அண்ணா தங்கைகள் ஜோடிகள் எப்படி ஜோடிகள் ஏற்படுத்து பெரியவாசி இருக்கா அதுல விஷ்ணுவும் பார்வதி தான் ரொம்ப பிரசித்தமானது அதனால விஷ்ணுவை நீளமா இருக்கிறதுனால அவளும் நீளமா இருக்க இவர் மரகதத்தை போல அப்படியே மரகத பட்சியா சுவாமி நாராயணன் இருக்காருனா பட்சி மா மலைபோல் மேனி பவழவாய்க் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தேயன் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாகும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான பெரிய மலையாட்டமா பச்சை பசையல் இருக்கக்கூடிய மலையாட்டமா இருக்க மரகதத்தை போல இருக்காள் தான் கம்பன் மையோ மரகதமோ மரிகடலோ மழகி முகி ஐயோ இவன் வடிவின்படுவோர் அழிய அழகுடைய அது மரகதத்தை போல சுவாமி இருக்காள்னா அம்பாளுக்கு பேரே மரகதவல்லின்னு ஒரு பேர் மரகதவல்லி அப்படின்னு ஒரு கீர்த்தனையே பாடுத பற்றிய புஷ்பத்தை பிரகாசிக்கிறது காந்தியோட பிரகாசிக்கிறது உலகத்துல ஜென்மான்னு வந்துடுதுன்னா சாப்பிட வேண்டியிருக்கு பசின்னு ஒரு வச்சிருக்கான்ஸ்வரன் வச்சிருக்கான் அந்த பசிய ஆத்திக்கிறதுக்கு அன்னம் தேவையா இருக்கு அன்னத்தை அடைகிறதுக்கு திரியம் தேவையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது பொருள் இருந்தாதான் ஒருவேளை ஆகாரத்துக்காவது ஆறு அதனால பொருள் தான் இருக்கு இவ்வுலக இல்லைன்னு சொன்னா இந்த லோகத்து ஒரு சரீரத்தை தரித்தவர்கள் தனுகுருதான் அவர்களுக்கு தாரித்யம் என்ற முந்திரையை போக்கி வைக்கக்கூடிய இருக்காள் தனு தாரித்ய முதிராத் ஒரு ஜோதி பிரகாசிக்கிறது காஞ்சிபுரத்துல இருட்டுக்கு ஒரு இருட்ட போக்கிறது ஒரு வழக்கிய ஒரு ரூமுக்குள்ள போனேன் ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்க கூடிய அரை இருட்டா இருக்கக்கூடிய ஒரே கும் இருட்டா இருக்கக்கூடிய அறையில ஒரு வழக்கியத்து போனே இல்ல ஒரு சுவிட்ச கட்டி விட்டேள்னா உடனே அப்புறம் இருட்டு இருக்கும் இருட்டு போராடம் தெரியாது வழக்கு ஏத்தினோடனே இருட்டானது எங்க போறது வரைஞ்சிபடுறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இருட்டை போக்குவிக்கக்கூடிய ஜோதிஷா காலம் அம்பாள்னு ஒரு ஞான தீபமானது உள்ள வந்து கூடிய பிரிசு தமசா இருட்டு அந்த இருட்ட திருடக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கு அம்பாள் புரதி போக வாமாங்க சீமா துஷே பரமேஸ்வரனுக்கு இடதுபாகம் அம்பாள் அந்த இடதுபாகத்துடைய எல்லையாக இருக்காள் வாமாங்க சீமா சீமானாக்க எல்லே நடத்தோம் எல்லை எதுனா அம்பாள் அம்பாளை தாண்டி அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கோக்கம் வேற ஒரு கான்டெக்ட்லேட்டிவிட்டி தீரிய பத்தி ஒரு மேற்கோள் காட்டும்படியா இருந்தது அப்புறமா டாக்டர் கண்ணன் பேசியிருந்தேன் அத பத்தி பேசியிருந்தேன் விஜய்யானிகள் என்ன சொல்றானா என்ன சொல்ற ஒரு ஸ்பீட் பண்ற போது matter because it becomes in the form of radiation one energy in the form of radiation that can be measured and can be measured radiation is what it is one of the things that is that is why this matter is the one matter that matters that is the issue that is the issue the energy that is the issue that is the issue நினச்சு பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு ஜோதிஷாக சொல்லுவோதிலாம் அதனாலதான் அந்த ஜோதிஷானது இடது பக்கத்துல அப்படியே ஜோதிக்க கூடியதாக வாமாங்க சீமா அப்படி இடது பக்கத்துக்கு எல்லையாக இருக்கக்கூடிய அம்பாள் என்ன பண்ற ரொம்ப கருணையோட அணுகம்பையோட கம்பா நதியா தீரம் ரெண்டு நதிகள் முக்கியமாக கம்பா நதி ஒண்ணும் வேகவதி நதி இந்த வேகவதிங்கிற நதியை பத்தி சுவாமி தேசியன் பேசுற அந்த வேகவதி நதியுடைய தீரத்துல நுசிம்ம கஷேரம் இருக்கிறதாக அது காஞ்சிபுரத்துக்கு ஊருக்கு ஒரு எல்லையாக ஞ்சி புராணத்தில் காஞ்சிபுரம் கோலகால சுவாமியிருக்க நரசிம்மே இருக்கு மூக்கர் தான் அதுக்கு என்ன காரணம்னா சுவாமி தேசகனுடைய காலத்துல கூட இந்த கம்பா நதியானது அப்படி அந்தினியா பேட்டாள் போல் இருக்கு பிரிவா மகா பிரிவா என்ன பண்ணுவானா சிவசமயத்துல ரொம்ப நாளைக்கு கிராமத்திர விதி அப்படின்னு ஒரு விதி உண்டு சன்னியாசிகளுக்கு ஒரு ராத்திரிக்கு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாளைக்கு மேல மூணு நாள் போனாங்க அடுத்த ஒரு எல்லை மட்டும் போயிட்டு திரும்பி வருவா அப்படிங்கிறது அனுஷ்டானம் பண்ணிருக்கா ரொம்ப அசக்தமா இருக்கக்கூடிய சமயத்தில் அசக்தம் நாம பாக்கிற போது அவருக்கு அசக்தம் கிடையாது நாம பார்க்கிற போது மனுஷன் அசக்தமா இருக்கிற மாதிரி இருக்கிற போது என்ன பண்ணுவான மடத்துல இருந்து தாண்டி ரோட தாண்டி போயிட்டு வந்தாலே போறோம் தான் ஒரு காலத்துல கம்பா நதியா இருந்தது கவிகளுடைய வாக்களை வந்து அனுகிரம் பண்ண குடிவளா இருக்க விஸ்வத்தை முழுக்க உலகத்தை முழுக்க ஒரு ஜோதிஷ் இருக்கு அவளா பார்த்து தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சா ஒழுங்கு நாம ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாது அதனால நமஸ்காரத்தை தவிர நாம ஒன்னும் செய்ய முடியாது திருவணம் ஸ்துதியில சொன்ன ஹரிபக்தி சுதோதயம் என்ற கிரந்தத்தை சொன்ன உன்னுடைய குணங்கள் எடுத்து சொலருதான் ஸ்தோத்திரம் தான் வாஸ்தவமான குடி நிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் லட்சணம் செல்லிருக்க ஒன்னுடைய குணங்களோ எண்ணிக்கையில் அடங்காத குணங்களா இருக்கு அதனால அகணித குணமேஷம் வந்தேன் பண்ணதுக்கு எனக்கு சக்தி கிடையாது சாமர்த்தியம் கிடையாது நான் நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன் வந்தனம் பண்றேங்கிறேன் அந்த மாதிரி எப்போது நமஸ்காரம் அந்த ஜோதிஷுக்கு நமோ தஸ்மை ஜோதிஷோதிக்கெல்லாம் ஜோதிஷாக எந்த ஜோதிஷால உலகத்தை மீதி இருக்கக்கூடிய பிரகாசங்கள்லாம் பிரகாசத்தை கொடுக்கறதோ ஆனா எதுக்குன்னு ஒரு பிரகாசம் ஸ்வயமா இருக்கோ எதுக்கு பிரகாசத்துக்கு காரணமா வேற ஒரு பிரகாசம் கிடையாதோ அதான் பரஞ்சோதிஷ் அந்த பரஞ்சோதிஷா இருக்கக்கூடிய பரதேவதிக்கு தஸ்மி பரஞ்சோதிஷே தஸ்ம அம்பாள பத்தி அம்பாளோ ஸ்திரியா தானே அம்பாளி காமாட்சியா தானே ஆனா இந்த தஸ்மைங்கிறது புல்லிங்க சப்தம் அது என்ன ஜோதிஷங்கிறது புல்லிங்க சப்தம் அதனால தஸ்மையன் ஜோதிஷ புல்லிங்கத்திலையும் எப்படி பரமேஸ்வரன் புமானாக ரூபத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை அம்பளாகவும் நினைச்சு தாயுமானவனாக மாத்திரபுத்தேஸ்வரனா ஸ்மரிக்கிறோமோ இங்க ஸ்திரீயா இருக்கக்கூடிய காமராட்சிய புல்லிங்கத்துல தஸ்மீ பரஞ்சோதிஷேசு கம்பீரமு ஒவ்வொரு இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஏன்னா வாக்கு அர்த்தமும் சேர்ந்துதானே இருக்கு சிவன சக்தியும் ஒன்னு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிக்க முடியாம தானே இருக்கு அதனாலேயே சிவசக்தி ரூபமாகவே அந்த சொல்ல யுத்தத்தையும் சேர்த்து சேர்த்து நமக்கு அவர் மூக்கருடைய வாக்களை வரும்படியா காமாட்சி பண்ணிவிட்டா தெரியல நேற்று உபயோகம் இதுல பாத்தேன்னா ஒரு அக்ஷரத்தை ஷா அதனுடைய ஏகாரம் அக்ஷரத்தை எட்டு முறை உபயோகப்படுத்துறாள் இந்த ஸ்லோகத்துல எட்டு முறை குறைஞ்சது இருக்கும் நினைக்கிறேன் எண்ணி பாக்கல போச்சு मुशे விஷே தனூத்தும்ாரி முதராஷேசியமோமுஷே புரதிபோமா கீமாஜுஷே கம்பாதிரமுஷே கபக்தி ஜிமுஷே விஷ்பாணபுஷே நமோஸு சத்தம் தஸ்மபரம் ஜோதிஷே எட்டுபுரேந்தரட்ச அடுத்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க ஒருநாத எல்லாத்தரக்கூடிய ஒரு வரியானது அடுத்த வரியானது கால ஆரம்பிச்சா கால வரும் அந்த மாதிரி சந்திராபீடம் சதுரவதனாம் குச்சபரணம் குந்தலோதாம் மகாராரும்சபகிந்த காமாட்சி தாம் கவி கல்பல்லிம் உபாசகே இப்படி சந்திர கலைய தரிச்சு சாரு சந்திர கலாதரான பிரகாசிக்கிறார் சந்திராபீடம் சதுரவதனாம் இந்த கண்ணானது எப்போது சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கான் பக்தர்களுக்கு எங்க எந்த கோடியில் இருந்தாலும் அனுகுரம் வண்ணம் அனுகிரம் மண்ணம்னு சஞ்சாரம் கேட்டதுனால சஞ்சராபங்கலிதாம் குந்தஸ்மே குஜபவனதாம் குந்த புஷ்பம்னு ஒரு அந்த குந்த புஷ்பம் அந்த குந்த புஷ்பத்தை போல வெள்ளையா பிரகாசிக்க கூடிய தந்த பங்கோட புனிஷிருக்கா குந்தான் போது குருவாயிரப்பரையும் பைங்க நாடு கணபதி சாஸ்திரி வாழ் பிரிவா இருந்தா மகா இருந்தாவா அவ மகா பிரிவாருக்கு பாடம் சொன்னவா அதுல இருந்தவா எவ்வளவு பிரிவாங்க பெரிய பண்டிதாலா இருந்தா முப்பத்தி ஒன்பது வருஷம் தான் இருந்தா இந்த முப்பத்தொன்பது வருஷத்துக்குள்ள ரொம்ப ஆச்சரியமான காரங்க முப்பத்தி ஒன்பதாவது அடைஞ்சு விட்டேன் அவள் படம் கும்பகோணம் மனசுல உள்ள இருக்கு ரொம்ப அபூர்வமான படம் போன வருஷம் கும்பத்துக்கு பிரச்சனையோ குழந்தைகள் எல்லாம் தெரியுமா யாருடைய படம் தெரியுமா தெரியல அப்புறம் சொன்னேன் இது பையாநாட சாஸ்திர படம் சொல்லி உன்யாசத்துல பத்து நிமிஷம் பெரியவாளை பத்தி சொன்னேன் அப்புறம் மெட்ராஸ்ல பத்தி சொன்னபோது அவள் பரம்பரையில ஒரு மூணு தவறித்தார் வந்திருந்தா ரெகுலராக இருந்திருந்தா எங்க தாத்தாவுடைய பெரிய அவர் வந்து அறிமுகப்படுத்திருந்தார் அப்புறம் பூர்வா சில புத்தகங்களை பத்தி பேசியிருந்தார் பைங்காணவாறு சில புத்தகங்களை பத்தி பேசியிருந்தார் அப்புறம் நாங்க ரொம்ப நல்ல சகாக்களா ஆயிட்டோம் அந்த பைங்காண சாஸ்திரவா சம்பந்தத்தால நல்ல ஒரு வாந்தமியானது ஏற்பட்டுவிடுத்து அவா பண்ண ஸ்தோத்திரம் கடைசியில சொல்வா அது ரொம்ப குருவாரப்பணம் ரொம்ப பக்தி வாழ்க்கைக்கு குருவாரப்பணம் தரிசனம் பண்ற போது தன்னை மறந்து அப்படியே அது மாற்றம் அடைந்திருந்த வெள்ளமா வந்திருக்கு வாத்தபுரநாத்தாஷ்டகம் தான் ரொம்பவே தெரியாது ரஜகோவிந்தி மதகர்சன தெரியும் சீதாசியம் புஷ்பம் மந்தகசத்தோட இருக்கக்கூடிய பிரபுமேரம் குஜபரணம் குந்ததோதாம் அம்பாளுடைய கூந்தல்ல புஷ்பங்கள் இருக்கு அந்த புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய தேர பரிகரத்துக்காக தேவலோக்கத்துல இருந்து மொதல் கொண்டு தேன்வண்டுகள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அது காந்தத்திலையும் ஒரு ஸ்லோகத்தில் சொன்ன அமரி கபரிபார பிரதம் தூரி கரோ துரிதம் அமரி கபரிபார அம்பாளுடைய சரணத்துல வந்து தேவஸ்திரீகளை தான் நமஸ்காரம் பண்றான் தூரீகரோது துரிதம் கௌரி சரண பங்ககம் அம்பாளுடைய சரணத்தை நமஸ்காரம் பண்ணக்கூடிய தேவஸ்திரீகள் புஷ்பம் தெரிச்சிருக்க அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனவர்களுக்கு தேன்மெண்டுகள்லாம் இருக்கு அந்த தேவஸ்திரீக இருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேன்மன் பத்தி சொன்னாங்க அந்த இங்க அம்பாளுடைய சிரஸ்தரிச்சிருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனை பெறுகிறதுக்காக தேவலோகத்து தேன்பண்ணுகள்லாம் வந்து அமர்ந்திருக்கு ஆசையே இல்லாமல் பரம சாந்தமா இருக்கக்கூடிய சிவனுடைய மனசுறையும் ஆசை என்ற ஒண்ணி பிரபஞ்ச லீலை ஏற்படும் அப்பேற்பட்ட கவி குலத்துக்கே கவிகளுடைய வாக்குக்கு ஒரு பெரிய கல்பவல் கல்பவ்ஷம் ஆட்டமா கல்பவல்லினா கல்பலத கல்பலத்தை ஆட்டமா கல்பவ்ஷம் சொல்ற மாதிரி கல்பலதா ஒன்னு மரம் ஒன்னு கொடி வல்லினாக்க கொடி காமா கவிலகிதம் கே இப்படி அப்பேற்பட்ட அம்பாட போய் காமாட்சி உபாசிக்கிறீங்கிற மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் ஸ்லகத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் எல்லா ஸ்லோகமும் ஐநூறு ஸ்லோகமும் ஐநூறு ரத்தங்கள் தான் இன்னொரு இடத்துல சொன்னாள் தனேன நரகே இதெல்லாம் இத்தனை ஐஸ்வரி வந்து தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இப்ப தெரியாத ஸ்லோகமா பார்ப்போம் தனேன நாமகே கலஜனன்ன சேவாமகே ரொம்ப அபூர்வமான ஸ்லோகங்கள் பணத்துல போய் மனச செலுத்த மாட்டோம் தான் பணம் தேவையில்லை பணத்துல ஒருத்தனுக்கு மனசு ஈடுபட்டு விடுத்தனாக்க அப்புறம் அம்பாலிட்ட போக முடியுமோ திருநெல்வேலி வீர வாழ்க்கை ஒரு சமயம் பேசிட்டு இருக்க போது ஒரு பக்தரை பத்தி எதுவும் பேச்சு வந்தது அவர் அம்பாளை உபாசிக்க கூடுவர் சிக்க வச்சிக்கலயே உபாசனம் பண்ணி எப்படி பதிக்கும் சொல்லியிருந்தார் நான் கூட சொன்னேன் அவர் உத்தியோகம் பிசினஸ் ஏதோ இருக்கு அதுக்காக காத்து வச்சிருக்கார் போல சொன்னேன் அம்ப நம்பவன் பணத்தை துணமாக நினைக்க வேண்டாமா அடுத்த காலத்தை அம்பால போய் உபாதிக்க வேண்டியதான் மகாலட்சுமியை போய் பரதேபதியாக அம்பாலா உபாசிக்க வேண்டியதான் சோதனம் பண்ருக்க மகன்கள் சோதனம் பண்ற ஆனா மகான்கள் எ மகான்கள் உண்மையான மகான்கள் எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கிரிபா சொல்வாழ சந்திரமூடீஸ்வர பூஜைக்காக ஏராளமா வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருக்கு பலவே சொன்ன மர கப்பீர்த்திருப்ப தன் சுய அனுஷ்டானத்துக்கு வரும்போது சொல்லுவா பக்கத்துல இருக்கிறவாழ்கிட்ட அதெல்லாம் சந்திரமீஸ்வருக்கு சேர்ந்தது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்டானம் பண்ணுவானோ மர கமண்டூர தீர்த்தத்தை வச்சிருந்து அனுஷ்டானம் பண்ணுவேன் ஒரு சமயம் இதை விட இன்னும் சிம்பிளா மறக்க முடில கூட இல்லாம பெரிய அபூர்வ அனுஷ்டான ஒரு காரியத்துக்கு பிரயோஜனம் இல்ல கிராமங்கள்ல எங்கேயாவது அடுப்பு வரிகள் தள்ளி விட்டுருவா இது நமக்கு எல்லாம் சிட்டி இருக்கிற வாழ்க்கை தூக்கி தான் எரிய தெரியும் அதை ஒண்ணு ஒண்ணும் தெரியாது அந்த தேங்காய் மூடி வெறும் காரியா இருக்க தேங்காய் மூடிய அதுல ஒரு சின்னத ஒரு துவாரத்தை போட்டு அதுல ஒரு சனக்கையரை கட்டி அத கணத்துல இறக்கி அந்த தேங்காய் பொடியில ஜலத்தை எடுத்து அலட்சான பட்டிருக்கா தெரியுமா தனே நன ரகே கலஜன மகே பணத்தை ஒத்தன் லட்சம் பண்ணாம இருந்துட்டான்னா அவன் உலகத்துல யாருக்கும் மசிய வேண்டிய அவசியங்களே தலனும் நடப்பாக்குவோம் பதிலளிக்கிறேன் ஆனவருக்கு நமக்கு ஒண்ணு ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை அம்பாள் இருக்கா நினைச்சு விட்டாங்க அப்புறம் பத்தி இருக்காக பண்ணுவோம் துஷ்டரை துஷ்டருடைய சகவாசத்தை அடியோட தள்ளிடுவோம் அடியோட விருத்து தள்ளிடுவோம் ஒரு நாளைக்கு மகாபெரிவா இந்த ஸ்லோகங்களை அவ்வளவையும் காஞ்சிபுரத்து இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு பிரம்மச்சாரி பையன் பக்கத்துல இருந்தா தெளிவா பக்கத்துல ஒடிகாட்டால நாலு மணி இருக்கும் ஒரு கார் இந்த கார் வந்தது மெட்ராஸ்ல இருந்து காரில் வந்திருக்கா விஸ்வரூப தர்ஷனா பெரியவாழ பாத்து மரத்தில பழங்கள்லாம் வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் நூறு பண்டில் பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபா கட்ட வச்சு பத்தாயிரம் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவ அப்படியே வந்திருக்கா அப்படிதான் ஸ்னானத்துக்கு போயிட்டா பெரியவாழ் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டா போன உடனே இந்த பிரம்மச்சாரி பெரிய கூப்பிட்டாலும் பெரியவா இந்த கார் நடிச்சிருக்கா பாரு அந்த பூக்களை பின்னாடி தரவை திறந்தேனா இந்த சீட்டை தூக்க முடியும் தூக்கு இந்த ரூபாயை அப்படின்னாலும் அவன் பொய் சாட்சி சொல்லிருக்கான் பொய் சாட்சி சொன்னதுக்கு பத்தாயிரம் படத்தை கொடுத்திருக்கான் அது எங்கிட்ட கொடுத்து கழிச்சுக்கணும் நினைக்கிறான் எனக்கு எதுக்கு நான் படம் அப்படின்னு சம்பவங்கள் எனக்கு ஒரு பக்தர் பம்பாயில் நான் சத்தாராமன் தங்கியிருந்தேன் அவர் போய் சேர்ந்து சில வருஷங்கள் முன்னாடி தங்கி இருந்த அவர் ரயில்வேல பெரிய ஆபிசரா இருந்தார் கேம்ப் இருக்கிற போது இவரை தூக்கிவாரி போட்டு நமக்கு அவரேஜர் உத்தரவு போட்டு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டாவது போத்திரி முழு லாரில சாமான் வரும் லாரியில சாமான் வந்த திருப்பி அனுப்பிச்சிருவோம் லாரியுடைய உடவஸ்தம் வருவான் வந்தான்னா என்ன பார்க்க விடாத எத்தனை நாளைக்கு அவன் கதறாம அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு உள்ள போயிட்டா பெரிய இவர் பேச்சு நூத்திரி வச்சு நூறு பாச காத்திருந்த ராத்திரி வெடிக்காச்சா மூணு மணிக்கு என்னமோ ஒரு லாரி நிறைய மடத்துக்காக ஏராளமான ஒரு லாரி ரோட் சாமான் எல்லாத்தையும் யார் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சானோ எந்த பிரபு சொல்லப்படாது வெரி பாசிட்டிவ் கன்வெர்டேஷன் எந்த பணக்காரன் அனுப்பிச்சாலும் அவன் பணத்தை கையாள பிரபுன்னு பேரு இந்த பணக்காரன் சின்ன வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கும் அங்க இருந்து பத்னியோட சின்ன குழந்தையோட ரெண்டு வயசு குழந்தையோட ஓடி வந்திருக்கான் எட்டு மணிக்கு அனுப்பிச்சுட்டாலே மடத்துல இருந்து முழுக்க சாமான அனுப்பிச்சேன் ஓடி வந்திருக்கான் உத்தரவு இல்ல அப்படின்னு விட்டு அப்புறம் அவன் ஆன மட்டும் அழுதி எழுதி நல்லவும் அரை மணி நேரம் முன்னாடி பார்த்தான் ஒண்ணும் பெரியவா உத்தரவு நான் ஒண்ணு மட்ட முடியாது உள்ள வரப்படாதே சொல்லிருக்கேன் அது கூட பெரியவாடே வந்தான் வந்துட்டு குழந்தை மாத்திரம் கூப்பிட்டான் ரெண்டு வயசு குழந்தை மாத்திரம் கூப்பிட்டு பக்கத்துல உார சொல்லி யாரு அப்படின்னு கேட்டா எங்க அப்பா அம்மா உங்க அப்பா என்ன பண்ணினா இந்த குழந்தைய கேக்கிற குழந்த வாயிலேந்து சத்தியத்தை வெளியில வள வச்சிருக்கா பெரியவா ரெண்டு வயசு குழந்தைக்கு இவ்ளோ கோஜன்ட்டா சொல்ல தெரியுமா பெரியப்பா அப்படி சக்தியை கொடுத்து அந்த குழந்தை வாயிலேந்து வெளியில வர முடியாது செய்தா எங்க தாத்தாவையும் பாட்டியையும் எங்க அப்பா கொலை பண்ணிவிட்டா அப்படின்னு அந்த குழந்தை சொலுறது தாத்தாவும் பாட்டியும் கொலை பண்ணிவிட்டானாக்க எதுக்காக பண்ணா கேள்வி குழந்தை கேள்வி தாத்தா அடையணும் எத்தனாவது அப்பாவுக்கு தானே வந்துருக்கோம் கொலை பண்ணா சீக்கிரமா சொத்து வரணும் அதுக்குள்ள போலீஸ்காரன் தேடி வந்துட்டான் அவன் ரெண்டு பேரையும் இந்த பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டுப்பண்ணு ரெண்டு பேரையும் ஏழு ஜென்மா விமோசனம் கிடையாதுரா அப்பா அம்மா அவன் வரம் பண்ணுவான் அவன் மாட்டான் இந்த குழந்தை மாட்டுன்னு இருக்கு அது மடத்துல வளரணும்னு அது மாதிரி உத்தரவு பண்ணான் அப்ப இவர் இருந்திருக்கா அந்த மூணு சார்ஜ் இருக்கிற போது அது எங்கிட்ட கண்ணுங்க நீதமா சொன்ன அப்புறமா சப்சிகன்டா ஒரு விசிட் பேருக்கோது ஒரு பையனை காட்டி அன்னைக்கு ரெண்டு வயசு குழந்தையா இருந்தானே அவனா இவன் பாத்துட்டு போனாலும் தெரியவா பலத்திலையும் ஆசை இல்லை கவலை இந்த இவ்வளவுக்கும் நாளுக்கு பணத்துல மோகம் அடையாமல் அசத் சங்கத்துல போய் ஈடுபடாமல் மனசாபல்யம் அடையாமல் மறுபடிக்கும் ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கு நாளுக்கும் ஒரு காரணம் உண்டு என்னன்னா ஸ்திரம் துமகேச்சரம் மனசு கிஞ்ச காஞ்சீரஸ்மராந்தக குடும்பினீச்சரண பல்லவோபசன காஞ்சீல பிரகாசிக்கக்கூடிய உபாசனையை போய் திடப்படுத்திட்டு முடிட்ட இன்னொரு இடத்துல இந்த ஸ்லோகம் கூட இந்த மாற்றம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பாளாம் கோணக்காஞ்சீ காஞ்சீ புரமணி விபஞ்சீ ரயஜரீ சிரக்கம்பா கம்பாவசதி தனுக்கம்பா ஜலன கட்டினுச்சீமா மனசிமே மருகாட்சீ காட்டடனாட்சி விகலதா ஒவ்வொரு ஸ்லோகவோ எப்படி இருக்கு பாருங்க இதோடு மேலே இது மூக பஞ்சசரி உபன்யாசம் இல்ல சவுந்தரின் உபன்யாசங்கிறது நான் வந்து அது மூகத்துக்கு அனுகிரமால் அம்பாள்னு சொல்ற போது நம்ம நம்ம அறியாமல் அந்த கிரந்தத்திலையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால அதுல இருந்து பார்க்க முடியாது அம்பாள் சீர பிரத்யேகமா அந்த காமாட்சியிட்ட ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால காமாட்சியில ஈடுபாடு பெரியவாழ் ஈடுபாடாக உபாசிச்சதுனால நமக்கு அந்த காமாட்சி எல்லா ரூபத்திலும் இருக்கக்கூடிய ஒரே அம்பாள் தான் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் அந்த ரூபத்தில் ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால அது திருப்பி அந்த காமாட்சியை பத்தி பேசினதுனால மூக்கமஞ்சி சத்தியில ஒரு ஈடுபாடு ரொம்ப அனுகிரகம் அம்பாள் எப்படி இருக்க வந்து பிரகாசிக்கணும் அம்பாள் அப்படிங்கிற அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னா கோணக்காஞ்சி காஞ்சி புற மணி விபஞ்சி லகஜரிக்கா கம்பா வசதி கம்பா ஜலநிதி கோணத் காஞ்சி மணி விபஞ்சி லகஜரி சிரக்கம்பா அதாவது இடுப்பில் இருக்கக்கூடிய ஒானம் அப்படின்னு அர்த்தம் காஞ்சிபுரத்தில் அம்பாள் வீண வாசிக்கிற போது சரஸ்வதி வாசிக்கிற போது விபஞ்சினா வீணைன்னு அர்த்தம் விபஞ்சியாக பின்னாடி ஸ்லோகம் வருது அந்த விபஞ்சி அந்த வீணை வாசிக்கக்கூடிய சமயத்தில் அந்த லயத்தில் அப்படியே லகிச்சு போய் தலையாற்றாளாம் அம்பாள் அம்பாள் இடுல போட்டு இருக்கக்கூடிய ஒட்டியானம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி இடுப்பில் போட்டுக்கூடிய ஒட்டியான அப்படி முத்துமுத்தா முத்துமுத்தா சேர்ந்து கோர்த்திருக்கு அம்பாள் நடந்து வரும்போது அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய ஒட்டியானத்தில் இருக்கக்கூடிய முத்துகள் ஒன்னோடு ஒன்னும் ஒரு சிறு கொணக்காஞ்சி காஞ்சி புறமணி விபஞ்சி சிரக்கம்பா சரஸ்வதி ராசிக்கக்கூடிய வீணைக்கு தலையாட்டின் கம்பா வசதி அனுகம்பாந ஒரு நதியானுமான ஒரு சமுடி சமுதிரம் போய் நிறைய தேடலாரு அம்பாள் எப்படி இருக்காங்க அனுகம்பா ஜலநிதி ஜலநிதி சமுதிரம் நடத்தம் அனுகம்பான கருணை நடத்தும்னாக்க கம்பனம் நடுங்குறது கஷ்டம் வந்துட்டு அந்த கஷ்டத்தை பார்த்து அவருக்கு கஷ்டம் வந்து இவரும் சேர்ந்து சிம்பத்தட்டிக்கா நடுங்க ஆரம்பிச்சா அணு கம்பேன் அதனால அணுகம்பேன் கருணையின் சமுதிரமா கருணாசாகரமா இருக்கக்கூடிய அம்பாள் கருணா பயோனிசியா